வணக்கம் நண்பர்களே நடிகர் கதை சொல்லும் நீதி பகுதியை நாற்பத்தி ஏழை வழங்குவதற்காக சென்னையிலிருந்த அரவிந்த் சென்ற பகுதியில் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கின் தலைவர் கொர்னிலியஸ் ஃபட் ஹேரியை பத்திரமாக ஒரு பேருந்தில் மூலம் கொண்டு வந்து தன்னுடைய அறையில் வைத்திருந்தார் சில நாட்கள் பத்திரமாக வைத்துவிட்டு ஹெர்மியான் ராணுடன் அனுப்பி வைத்து விட்டார் அவங்க ஸ்கூலுக்கு தேவையான புக்ஸ் வாங்கினாங்க ஹெர்மியானி தனக்கென ஒரு பெட் அனிமல் பூனையை வாங்கிட்டா அது ரான்க்கு பிடிக்கல அதெல்லாம் பார்த்துட்டோம் அப்புறம் ஹாரி ராணுலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க ராணோட வீட்டுலதான் தங்கி இருக்கிறாங்க ஹாரிக்கு ஒரே குழப்பம் ஏன்னா சுத்தி ஒரே பாதுகாவலாளிகள் அந்த வீட்டை சுத்தி அமைச்சகத்தில இருந்து நிறைய ஆரர்ஸ் நம்ம ஊர்ல சோர் சோல்ஜர் சொல்லுவோம்ல அந்த காலத்துல மாய உலகத்துல பாதுகாவலாளிகளை வந்து ஆரர்ஸ் சொல்லுவாங்க சுத்தி ஒரே ஆரர்ஸ் ஹாரிக்கு ஒரே குழப்பம் எதனால இவ்வளவு பாதுகாப்பு இந்த வீட்டுக்கு அப்படி என்ன ஆபத்து இருக்கு ரான்ட்டே அருமையான கேக்குறேன் ஏதாவது பிரச்சனை நடந்ததா எதனாலன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியலடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா ராணோட அப்பா ஆத்தர் வயசுலேயும் அம்மா மாலி வயசுலேயும் அடிக்கடி தனித்தனியாக கூடி கூடி பேசிக்கிறாங்க அப்பப்போ ரூம்குள்ளே போய் போய் பேசிக்கிறாங்க ஹாரிக்கூடே குழப்பம் இவங்க இன்னும் ரகசியம் பேசிக்கிறாங்க இவனை சுட்டி காட்டி சுட்டி இதுக்கு நமக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது போல இதை கண்டிப்பாக கேட்டேன் ஆனால் சொல்லிட்டு ஒரு அவங்க ரூமுக்கு போய் உள்ளே பேசிட்டு இருக்கும்போது கதவுக்கு நேராக காதை வச்சு கேட்கான் இது அவன் உயிருக்கே ஆபத்து அவனோட சொந்த உயிருக்கு ஆபத்து போவான் இல்ல எனக்கு நம்பிக்கை இல்லங்க நீங்க சொல்ல கூடாது அவன் எப்படியாவது போய் அது என்னதான் போய் பார்க்காம சும்மா இருக்க மாட்டான் அவன்கிட்ட சொல்ல கூடாது அதுவும் அந்த சீரியஸ் பிளாக்னால எவ்வளவு ஆபத்துன்னு தெரிஞ்சா அவன் சும்மாவே இருக்க மாட்டான் அதுவும் எதனால கொல்ல வரான்ற உண்மை மட்டும் தெரிஞ்சா ஹாரி ஹாரிய காப்பாத்துறது நமக்கு கஷ்டமாயிடும் என்னமா சொல்ற அதெல்லாம் இல்ல அப்படின்னு ஆத்தரவு செய்ய சொல்றாரு ரொம்ப அறிவுள்ளவன் நம்ம சொல்ல நிச்சயமா கேட்பான் என்னைக்கு தான் உயிருக்கு தானே ஆபத்தை ஏற்படுத்திக்க மாட்டான் இல்ல இல்ல இல்ல சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதுதான் எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும் அவனுக்கு அந்த கியூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆபத்துல போய் தண்ணே தானே போய் மாட்டிப்பான் தன்னைத்தானே ஆபத்துக்குள்ள போய் உண்டாக்கிப்பான் தன்னைத்தானே ஆபத்துல மாட்டி விட்டுப்பான் சொல்ல கூடாது அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க ஹாரிக்கு ஒன்னும் புரியல சீரியஸ் பிள்ளைக்கு நம்மள கொல்ல வரானா என்ன காரணமா இருக்கும் அவன அவனை நான் பார்த்தது கூட இல்ல நான் பிறக்குறதுக்கு முன்னாடியே ஜெயில இருக்கிறதா சொல்றாங்க பல வருஷமா அவனுக்கு ஏமால என்ன தனிப்பட்ட வரதோன்னு ஹாரிக்கு புரியல சரின்னு யோசிச்சிட்டே இருக்கலாம் அப்புறம் கார் வருது ஒரு கார் என்னடா அவங்க ஸ்கூலுக்கு போற டைம் ஆயிடுச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டு போறதுக்காக அந்த கார் பார்த்தா ரொம்ப பயங்கரமான காரா இருக்கு பணக்கார கார் மாதிரி ரொம்ப விலை உயர்ந்த காரா இருக்கு ஹாரி ஒண்ணு புள்ளி இப்படிப்பட்ட காரெல்லாம் ராணால வாங்க முடியாதே அவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம் இல்லையே அப்படின்னு இன்னொரு பக்கம் என்னதான் இருந்தாலும் ஹாரி கூட்ட சொல்லக்கூடாதுன்னு ராணோட அம்மா சொன்னாலும் ஹாரிய ரொம்ப பத்திரமா ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க ஹாரிகிட்ட அவங்ககிட்ட ஏன் இப்படி பேசுறீங்க யாராவது கேட்கலான்னு யோசிச்சாலும் கேட்டாலும் பதில் வராதுன்னு உனக்கு தெரியும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவங்ககிட்ட கேட்ட என்ன யோசனை சரி இந்த கார்ல ஏறாங்க கேக்குறேன் ஹாரி என்ன சார் அங்கிள் என்ன கார் இருக்குது அமைச்சகம் நமக்காக ஸ்பெஷலா கார் அனுப்பிச்சிருக்கு எதுக்கு சார் நான் அமைச்சகத்துல மிகப்பெரிய வேலையில இருக்கல ஆனால் என் மதிப்புல அணிச்சிருக்காங்க நான் இருக்குது உண்மை புள்ள அப்படின்னா இவ்வளவு வருஷமா அணிச்சிருக்கணுமே போன வருஷம் எல்லாம் அப்படி இல்லையே சொந்த காரில் தானே போனோம் அந்த பணக் பறக்கிற கார் இப்போ தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு அது எடுக்கிறது கஷ்டம் இருந்தாலும் வேற ஏதாவது வெஹிக்கிளை அரேஞ்ச் பண்ணுவேன் ஏன் மினிஸ்ட்ரி இவ்வளோ பயங்கரமான கார் அணிச்சிருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னொரு அதிசயமான விஷயம்னா இந்த கார் ஓடும் போது சுத்தியும் முன்னாடி பின்னாடியும் பாதுகாப்பா நிறைய கார்கள் கூட வந்துட்டே இருக்கு என்னடா நடக்குது இங்க நான் என்னடா சிஎம்மா பிஎம்மா ஏன் இவ்வளவு பாதுகாப்பு அப்படியே எனக்கு காப்பாத்து இருக்கு யாரும் இந்த சீரியஸ் பிளாக்கி ஹேரி யோசிச்சிட்டே வரும் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல வளர்க்க போல அந்த பிளாட்ஃபார்ம் நைன் பாயிண்ட் போர் ஃபைவ் ஓடுறாங்க ஏன்னா மத்தவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் தெரியாது செவரு மாதிரி தெரியும் இவங்களுக்கும் செவரு மாதிரிதான் தெரியும் பட் அது செவரு இல்லைன்றது மாய உலகத்தினருக்கு தெரியும் ஓடி போனா செவரு திரின்னு கிட்ட வந்துடே மறைஞ்சிரும் அந்த பிளாட்ஃபார்ம் கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு தெரியும் ஹாரிக்கு ஓடுறான் ஹாரி ஓடுறான் உனக்கு நியாயம் வருது டாபி இந்த மாதிரி தடையை உண்டாக்குனா இவன் ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா யாராவது பண்ணுவாங்களான்னு யோசிச்சிட்டே போறான் அந்த மாதிரி எதுவும் நடக்கல ஸ்டேஷனுக்குள்ள போயாச்சு அந்த பிளாட்ஃபார்மே எட்டியாச்சு எல்லாரையும் ராணோட அம்மா ஏற்றிட்டு இருக்காங்க ஏறி ஏறுன்னு எல்லாத்தோட லக்கேஜ் தூக்கி தூக்கி உள்ள பேக் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெயின்குள்ள போய் அப்போ ராணோட அப்பா ஆத்தர் விஷயம் யாரிய வா உங்கள்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் உங்களுக்கு தனி அக்கறையில் நீ பாதுகாப்பாக ஜாக்கிரதையாக இருக்க தான் சொல்ல போறேன் என்ன சொல்ல போறீங்க என் உயிர் காப்பாற்று சீரியஸ் பிளாக் என்னை கொல்ல வருவான் ஆனால் நான் வெளியே போக கூடாது அதெல்லாம் சொல்ல வரீங்க ஆமா ஆமாம் எப்படி தெரியும் திடீர்னு ஒரு ஷாக்கு நீங்களும் ஆன்டியும் பேசினதை விட்டு கேட்டேன் சார் ஏன் எப்படிலாம் பண்ணுற இல்லை எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும்ல சுற்றி ஒரே பாதுகாப்பாக இருந்தது ஆர்டர்ஸ் நிறைய இருந்தாங்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு தான் கேட்டேன் சரி தெரிஞ்சதோட இருக்கட்டும் எங்கேயும் நீ யார் பேச்சையும் கேட்காம எங்கேயும் உன்னை பாதுகாக்கிறதுக்காக அமைச்சகம் எவ்வளவு தெரியுமா நீ ஸ்கூலுக்கு போனதுக்கு போக கூடாது தெரியுதா சரி சார் நான் நிச்சயமா போக மாட்டேன் சார் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க உங்க பேச்சை கேட்காம நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு ட்ரெயினுக்கு வரான் ட்ரெயின்லயும் ஸ்டேஷன்லயும் நிறைய பாதுகாப்பு இருக்கு ல ஏறி வளர்க்கம்ப உக்காடுறாங்க ஸோ ஹேரியை பாதுகாக்கிறதுக்காக மினிஸ்ட்ரி டம்பிள்டர் எல்லாம் நிறைய ஏற்பாடுகளை பண்றாங்கன்னு தெரியுது ஸோ அந்த இதே மாரி சீரியஸ் பிளாக்னா யாரு அவன் எதுக்கு ஹேரியை கொலை பண்ண வரான் இந்த உண்மையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா சீரியஸ் பிளாக்லேருந்து ஹேரியை பாதுகாக்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவன் எதுக்காக ஹேரியை கொலை பண்ண துடிக்கிறான்ற உண்மை தெரிஞ்சா ஹேரியை இவங்க பாதுகாப்புல இருந்து வெளியே போடாமல் தடுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அந்த உண்மைதான் நம்ம கூடி சீக்கிரத்துல போ போக பாக்க போறோம் ஸோ சீரியஸ் பிளாக்கு நான் யாரு ஏன் கொலை பண்ண துடிக்கிறான் இந்த விஷயம் ஹேரிக்கு தெரிஞ்ச அவன் என்ன பண்ணுவான் அப்படின்றதுலாம் வரும் பாங்களை பாக்கலாம் நன்றி வணக்கம்